அவர்களுடன் அரபாத் சென்றார்கள் அப்போது நபிசல்லாஹு அலிஹிவா அவர்கள் தனக்கு பின்னால் கடுமையாக எச்சரிக்கும் குரலையும் வேகமாக செல்வதற்கு ஒட்டகையை அடிப்பதையும் இதன் மூலம் ஒட்டகையும் சப்தத்தையும் கேட்டார்கள் நபி சொல்லாஹு அலிஹம் அவர்களை விரைந்து பின்தொடர வேண்டும் என்ற எண்ணத்தில் நபி தோடர்கள் இவ்வாறு செய்தனர் சாட்டையால் அவர்களுக்கு சமீங்க செய்துவிட்டு மனிதர்களே அமைதியை கடைபிடியுங்கள் நிச்சயமாக நன்மை அவசரப்படுவதால் இல்லை என்று கூறினார்கள் முஸ்லிம் லிங் ஒன்று இரண்டு எட்டு இரண்டிடும்